தலைப்பு அறுபத்து நான்கு கூடஸ்த பிரம ஐக்கியம் கேவல வேதாந்தத்தில் கூடஸ்த பிரம ஐக்கியத்தின் பொருள் ஜீவசைத்தியம் ஈசுரசைத்தியம் பிரமசைத்தியம் கூடஸ்த சைத்தன்யம் சர்வசாட்சி இதன் விவரம் ஜீவசைத்தியம் மேகாகாசம் ஈசுர சைத்தன்யம் ஜலாகாசம் பிரமசைத்தயம் கடாகாசம் கூடஸ்த சைதன்யம் தத்துவாகாசம் சர்வகாட்சி மகாகாசம் ஜீவசைத்தியம் தம்பப்பூச்சி முதல் மனிதரில் மூடற்பரியந்தம் பரதந்திரர்கள் ஈசுர சைதன்யம் அசுரர் இராட்சசர் உயர் அறிவுடைய ஜீவர்கள் சுதந்திரர்கள் பிரமசைத்தன்யம் காரிய ரூபத்தோடு கூடிய சுத்த தேகி கூடஸ்த சைத்தன்யம் காரிய காரண அருபத்தோடு கூடிய பிரணவ தேகி சர்வசாட்சி காரண அருபத்தோடு கூடிய ஞானதேகி